நூற்றி தொண்ணூத்தி ஏழு அபு பக்கர் அறிவிக்கின்றார்கள் மனிதர்களே நீங்கள் இந்த வசனத்தை ஓதுகிறீர்கள் என்று கூறி பின்வரும் வசனத்தை ஓதி காட்டினார்கள் இறை உங்களை நீங்கள் பாதுகாத்துக் நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் வடி தவறியவர் உங்களுக்கு இடையூறு தந்துவிட வேண்டாம் அத்தியாயம் நூற்றி வசனம் நிச்சயமாக மக்கள் அநீத காரனை பார்த்தும் அவன் கரங்களை பிடித்து தடுக்கவில்லை ஆனால் அவர்கள் அனைவருக்கும் தன் தண்டனையை அல்லாஹ் அளிக்கக்கூடும் என்று நபிசல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் அபோதாவோ நான்கு மூன்று மூன்று எட்டு